அவ்ருவருக்கும் இடையே ஒரு மரம் அல்லது சுவர் இடையில் குறுக்கிட்டு பின்பு அவரை மீண்டும் சந்திப்பாரேயானால் அப்போதும் அவருக்கு அவர் மீண்டும் சலாம் கூறட்டும் என்று நபிசல்லாக அவர்கள் கூறினார்கள் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்